வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் சுரம் புகுப்படலம் புற்றியிடம் கொண்ட புத்தேள் புறந்தற்கருள் செய்திட்ட நல்தலம் தன்னைச் சேர்ந்த நகரம் உள்ளனவும் காணு கொற்ற வெம் கதிர் வேலண்ணல் கொல்வுலே அழலில் செக்கர் பற்றியை போலும் பாலையம் காணத்து உற்றான் ஏழு நேமியும் பெரும் புறக்கடலும் எண் திசையும் சூழன்னதால் தொன்மை போலாகி ஆழிவுள்ளொரும் வடவையின் அவற்றினைப் பருகி ஊழி தன்னினும் இருப்பது அவ்வுயர் பெரும் பாலை அண்ட நாயகன் உலகு அடும் மகம் தனக்கு ஆகும் பண்டமேசரி பல்வளம் ஆறுயிர் பசுக்கள் மண்டு நேமி நீ நிலங்கலமாய் உர மலர்தீ குண்டமாயது கள்ளி சூழ் கொடியவெம்பே வண்ண ஒன் சுதை மெய்யுடை வர நதி கேழ்வன் அண்ணு தொல் உலகு ஆகியே நரலை உற்று என்ன தண்ணிலா எழுநாத்தலை இரண்டு தழலின் பண்ண வர்க்கு உலகாயது முதுபெரும் பாலே உடைய தொல்குலக்கேண்மையால் அவ்வனத்தூரையும் கொடிய வன்னிபால் சென்றதோ வெப்பம் மேல் கொண்டு நடுநடுங்கி வெம்புகை உமிழ்ந்து அரற்றினா உலர்ந்து கடல் படிந்து நீர்பருகுமாள் வடவை எம் கனலே கற்றையம் கதிர் பரிதியும் மதியும் அக்கானகம் சுற்றி ஏகுவது அல்லமிசை புகார் சுரரும் மற்ற உளார்களும் அணையரே எழிலியும் மறுத்தும் எற்றை வைகளும் அதன்புடை போகவும் இசையா சேனம்பெம்பணி ஒன் புறா விரலைமான் சின்னாய் ஆனை ஆதிகள் இவ்வனத்து இருக்கவும் ஆவி போனது இல்லையா அலங்கீற்று ஓங்கிய பொருள்கள் மேனி கன்றுவது அன்றியே விழியுமோ அதனால் எண்ணினும் சுடும் பாலயம் காணிடை எழுந்த கண்ணகன் புகை அழல் படுகின்ற காட்சியவே விண்ணின் நீலமும் செக்கரும் அவற்றினால் வெடித்த புண்ணும் மொக்குளும் கதிர்களும் உடுக்குளும் போலாம் வேக வெய்யவன் புடைபுராத அவ்வனமிசையே போக ஓர் இறை எழுந்தழல் சுட்டது போலும் ஏகு தேர்வோர்காலிலா இழந்ததாலிரு கால் அவன் கதிர் அங்கிபட்டனவே தங்கள் தொல்பவம் அகன்றிலா விண்ணவர் தம்மைத் துங்க முக்தியின் தொகைபோல் அங்கம் நொந்து தம்போலவே வெப்பம் முற்றையரும் கங்கம் நாடியே நீழலுக்கு அடைவன கலைகள் கோல வெங்கதிர் மதியவர் வைகளும் கொடிய பாலை வெஞ்சுரத்தாரழழல் வெம்மைப்பட்டனரோ காலை தன்னினும் மாலயம் பொழுதினும் கங்குல் வேலை தன்னிலும் பிறவினும் வேலை நீர்படிவார் தொடரும்பான் அவர் யாவரும் ஐயை தாழ் தொழுவார் கொடிய பாலை முன் உணர்கிலாது அணுகினர் கொல்லோ அடிசிவந்து அகம் வெம்பியே அமுதம் உண்டதற்கா படியின் மேல் என்றும் செல்கிலர் விண்சை படர்வா ஒள்ளிது ஆகிய தலைமையில் பிறந்துளோ உலகம் எள்ளும் நல் உறவு எய்தலால் இழிந்தவர் கண்ணும் கொள்ளுமாறு ஒரு பயன் குறித்து ஏகல் போல் கொடிய கள்ளி தன்புடை நீழலுக்கு ஒதுங்குவ கரிகள் இரவி கம்மியன் சுட்டுரு கோல் கதிர் எருதி மறுபு செந்தரை கொள் கலம் வரும் கான் கரிகளே கரிகால் குழல் துதிக்கை நீர் காணல் புரிதரும் பணிவெந்திடும் பணிக்குலம் போலும் ஆன்றவான் புவி நதிப்புனல் பாதலம் அதன் கண் தோன்று நீத்த நீர் யாவையும் ஒருங்குறத்து சான்ற பாளையன் செந்தழல் அப்புனல் தன்னை கான்றவாரெனக் கிளர்வனான் நிலக்கானல் பிஞ்சு காணல் வெண்தேரினை யாறு என விரும்பினெஞ்சில் உண்ணியே இரலைமான் மடப்பிடி நெடுந்தாள் குஞ்சரம் திரிந்து உலைவன கொடிய வெம்பணிகால் நஞ்சு தன்னையும் மருந்துவஞ் அமலி நீர் நசையா செய்ய மண்மகள் உலப்புறா உந்தியம் தீயாய் வையவன் சிலர்க்கு அறிய அப்பாலேமேவுதலான் மொய் அயில் வெம்பணி புகை அழல் உமிழ்வனமுரணும் மைவுறும் கொடு நஞ்சொடு செம்மணிகள் முளையின் நம் சொறிமுத்தமும் உந்து செம்பரலும் அளவு பாந்தலின் பாந்தளின் மணிகளும் ஈண்டியே அமர்தல் விழிவில் அவ்வனத்துத் தீச்சுடத்தனது மெய் வெடித்தே உளையும் மண்மகள் மொக்குள் உற்றிடும் திறன்பொக்கும் கள்ளிப்பட்டன பாலையும் தீந்தன கரிந்து முள்ளிப்பட்டன எரிந்தன குறாமரம் முளிந்து கொள்ளிப்பட்டன காரகில் அன்னதால் கொடும் தீ புள்ளிப்பட்டது போன்றது பாலை அம்புவியே இன்னதாகிய பாளையம் சுரத்திடையிறைவன் தன்னதாகிய தானைகள் ஓடும் தலைப்படலும் மின்னு மாமுகில் பொழிந்த பின்தண் அழிமிக்கு மின்னுகின்ற பூங்குறிஞ்சி போலாயது அவ்வனமே ஆற்றரும் திரல் அங்கிதன் அரசியல் முறையை மா ஆற்றியம்பிரான் வழங்கினான் என்ன ஏற்றமாகிய வெம்மை போய் நீங்கியே எவரும் போற்று நீரு தன்னளி பெட்ட புவியே காதல் நீங்களாது அலமருமாறு்கரணம் மாதீசனது அருளினால் அவனது ஆகிய போல் ஏது நீரிலா தழல் படுவைய கா இளையோன் போதலால் குளிர்கொண்டது நறுவலர் பொழிலாய் புறநெறிக்கணே வீழ்ந்துள்ளோர் சிவனருள் புகுங்கால் அறிவும் ஆற்றலும் குறிகளும் வேறுபட்டன போல் செந்தழல் வெவ்பனம் வேலவன் வரலால் நரிய தன்மல்ச்சோலையாய் உவகை நல்கியதே நீரரு முரம்பின் தன்மை நீங்குமச்சுரத்தின் தன்பால் ஈரரு புயத்தன் செல்ல எழில் கெழுப்பரங்குன்றத்தில் பாரறு தவம் பூண்டுள்ள பராசரன் சிறார்களாய ஓரரு வகைமையோறும் ஓதியால் அதனைக் கண்டார் தத்தனே அனந்தன் நந்தி சதுர்முகன் பரிதிப்பாணி மெய்த்தவ மாலி என்ன மேவுமோ விருவர் தாமும் அத்தனதருளை முன்னி அடுக்கலின் இருக்கை நீங்கி உத்தர நடவை எய்தி வை எனப் படர்தலுற்றார் ஆர்வலராகும் மைந்தர் அருவரும் அழகை நேடி பார்வல் வந்தனையுமா போல் பாலை என்றுரைக்குமில்லை நேர் வருகின்ற காலை நெடும்படை நீத்தம் சூழ சூர்வினை முடிப்பான் செல்லும் தோன்றல் வந்தணியனான அணிமையில் சேயோன் நன்ன ஆறு மாமுகமும் பன்னீர் இணை தவி புயமும் கையும் ஏந்து எழில் படையின் சீரும் மணி அணி மார்பும் செம்கேழ்வான் துயின் மருங்கும் பாதத்துணையும் அத்துணையில் கண்டு தொழுது கண்களிப்பு கொண்டார் மூவிருதிரத்தினோரும் முற்றொரும் குணர்ந்தவள்ளல் பூவடி வணங்கித் தேனீ புதுனரா அருந்தியார்த்து மேவரும் தன்மை தென்ன வியப்பொடுவழுத்தி நின்று தேவர்கள் தேவையம்பால் திருவருள் செய்தி என்றார் என்று இவை இரு மூவோரும் இசைத்து ஒழி உயிர்கட்கு எல்லாம் ஒன்றிய உயிரும் ஆகி உணர்வுமாயிருந்த மூர்த்தி தன் திருமலர்த்தாள் முன்னம் தலையலியோடு தாழ்ந்து நின்று கை தொழுதிட்டு அன்னோர் நிலைமையை மகவான் கூரும் மறுவர் பராசரன் தன் மதலைகளாகும் இன்னோர் அருவரும் சிறாரேயாகி ஆடுரு செவ்விதன்னில் நிறை தரு சரவணத் நெடும் தடம் புனலில் பாய்ந்து முறை முறை புக்கி மூழ்கி முகேரன அலைக்கல் உற்றார் உலைத்தலை உணர்ச்சி கொள்ள உள்ளுயிர் திரியுமா போல் நிலைத்தலை இன்றி யார்க்கும் நீந்தல் செய்துண்டு நீத்தம் அலைத்தலையடையும் எல்லை யாயடை மதிந்த மீன்கள் தலைத்தலை இன்னோர் தன்ம எங்கதனைக் கண்ட அங்கு அது தெரிந்து நின்றோர் ஆண்டு உறும் மீன்கள் பற்றி துங்கம் அது உடைய கோட்டின் சூழல் உய்து உலவும் எல்லை செங்கதிர் உச்சி வேலை செய்ப்பவுன்னி பங்க பங்கமில் நோன்மை பூண்ட பராசரண்கண் வந்தான் வள்ளுரை கொண்ட தெய்வவான் சரவணத்து வந்தோன் பிள்ளைகளாகும் இன்னோர் பிடித்த புந்தொழிலை நோக்கி தள்ளரும் சினம் மேல் கொண்டு தனையர் கால் நீ வீரியண்டே தூள்வொரு மீனமாகிச் சுலவுதீர் என்று சொற்றான் அவ்வுரை இருக்கும் முன்னர் அருவரும் மே நாளாற்றும் வெவ்வினை அஞ்சி எவ்வமிதகுலுகின்றதெப்பகல் உரைத்தீ என்ன செவ்விதின் உணர்ந்து மேலைத் திருமுனி புகழல் உற்றான் இத்தடம் தன்னில் மேனாயிராறு தோளுடைய அண்ணல் அத்தனதருளால் வைகானையனை எடுக்கும் அம்மை மெய்த்தனும் உகுக்கும் தீபால் வெள்ளமாமதனை நீவிர் துய்த்திடும் எல்லை தன்னில் தொல்லுருவாதிரென்றான் என்று இவை முனிவன் கூறியிருக்கும் பகல் கடனை யாற்றி சென்றனன் அதன் பின் மீனின் திருவுரு அமைந்த இன்னோர் அன்றுதொட்டு அளப்பில் காலம் அலமரும் உணர்ச்சி எய்தி மண்டலம் சரவணத்து மாண்பெரும் தடாகத்துற்றார் ஐய நீ அணைய பொய்கை அமர்தலும் அவ்வை கண்டு ஆங்கு கொய்யனை அடுப்பக் கொங்கைவுகளிழிந்த தீம்பால் துய்யதோற் நீ தம்மாகித் துருமலும் மையல் நீங்கு உற்றுத் தொல்லை வாலிய வடிவம் பெற்றார் தொல்லுருவடைந்த இன்னோர் தூமதிவேணி எண்ணல் நல்லருள்ளதனால் வந்து நபயகள் பரங்குன்றத்தின் எல்லையில் விரதம் பூண்டாங்கிருந்தனர் எந்தை ஈண்டு செல்லுவதுணர்ந்து போந்தார் என்றனன் தேவர் செம்மல் தம் மகவு உரைக்கும் கூற்றம் தாதையர் வினவுமா போல் அம்மகபதி சொல் கேளாருள் செய்து பராசரன் தன் செம்மல்கள் தம்மை நோக்கிச் செய்கிற குணத்து நீர் எம்முடு செல்வீரென்றான் யாவையும் உணர்ந்த பெம்மான் பராசரன் மைந்தரன்ன பான்மையை வினவி செவ்வேர் கராசரன் அடைந்தேம் என்று கட்டுரை திரைஞ்சி செல்ல சராசரம் யாவும் தந்த சண்முகன் தழல்கட்கெல்லாம் இராசர் தந்தன் எய்தும் இருஞ்சுரங் கடந்து போனான்